வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி செய்தி சேவை மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் கடலூர் மாவட்டம் வடலூரில் அமைந்துள்ள வள்ளலார் அவர்கள் தோற்றுவித்த சமரச சுத்த சன்மார்க் சத்திய தர்மசாலையில் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது உரிமம் பெறாமல் வீட்டு உபயோக பூச்சி மருந்துகள் விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் ஞானம் இலக்கிய இயக்கம் நடத்தும் வேணில் இன்று மடிபாக்கம் அருகிலுள்ள மூவரசம்பட்டில் உள்ளது டான்சர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை அண்ணா பல்கலைக்கழகம் நீட்டித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கான மழை மற்றும் வெயில் நிலவரம் குறித்து சென்னை மண்டல வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பழங்களால் ஆன பட்டாம்பூச்சி அழகான பழகோபுரம் இப்படியாக களை குன்னூர் பழக்கண்காட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடி தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ள முப்பது ஒட்டுநர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் நடுவே மோதல் வெடித்து கை கலப்பாக மாறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் இந்திய மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இரண்டாவது முறையாக எதிர்வரும் முப்பதாம் தேதி பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் காரிய கூட்டத்தில் பதவி விலகுவதாக ராகுல்காந்தி வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சுஜர்வாலா தெரிவித்துள்ளார் நாகாலாந்து மாநிலத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்புப் படையினர் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான எங்களின் பயணத்திற்கு புதிய பாதை கிடைத்துள்ளது என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிஜு ஜனதா தளக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் ஒடிசா முதலமைச்சராக மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பதவியேற்கின்றார் ஒ எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைக்க ஆந்திர ஆளுநர் நரசிம்மன் அழைப்பு விடுத்துள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒருவர் மீது கூட குற்ற பின்னணி கிடையாது என்கின்ற தகவல் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஆய்வில் தெரியவந்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மா மனிதர் என்றும் மகத்தான தலைவர் என்றும் வர்ணித்திருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அவரை பிரதமராக கொண்டிருப்பதற்கு இந்திய மக்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கிற்கு ஆயிரத்து படையினரையும் போர் விமானங்களையும் அனுப்ப தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிார் வெனிசுலாவின் ஒரு சிறையில் காவலர்களுக்கும் ஆயுதம் ஏந்திய கைதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் இருபத்தி கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் மூழ்கடிக்கும் என்று அந்நாட்டு ராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தெற்கு இந்தோனேஷியா தீவான பாலியில் எரிமலை வெடித்ததால் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமைவது உறுதியானதால் வாரக் கடைசி நாளான வர்த்தகத்தில் சென்செக்ஸ் அறுநூற்று இருபத்தி புள்ளிகள் உயர்ந்தது வங்கி பங்குகள் 5 சதவீதம் அதிகரித்துள்ளது விமான நிலையங்களில் உள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்களை வாங்கும் துணிமணிகள் சாக்லேட்டுகள் மற்றும் வாசனை திரவிய பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இன்னும் ஜிஎஸ்டி வரி பிடித்தம் கிடையாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளில் இரண்டாயிரத்தி நிதியாண்டில் ஒன்று கோடி அமைப்பு சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் நாட்டிலிருந்து குறைந்த விலக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வந்த இந்தியா இறக்குமதியை படிப்படியாக குறைத்து தற்போது முழுவதுமாக நிறுத்திவிட்டது இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான பயிற்சி போட்டியின்பொழுது ஆஸ்திரேலியா வீரர்களான டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எதிராக இங்கிலாந்து ரசிகர்கள் கூச்சலிட்டுள்ளனர் நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை பயிற்சி போட்டியில் இந்தியா நூற்றி எழுபத்தி ரன்களில் சுருண்டது திரைச்செய்திகள் மக்களவைத் தேர்தல் பணிகள் முடிவு பெற்றதை தொடர்ந்து கண்ணை நம்பாதை படப்பணிகளில் கவனம் செலுத்த உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் என் காட்சிகளை உபயோகிக்க வேண்டாம் என்று ஆதித்யா வர்மா படக்குழுவினருக்கு பாலா அறிவுறுத்தியுள்ளார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்